ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கரதலப்புல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜீவனுடைய கதியை நாம் சுருக்கமாக பார்த்துன்னு வரோம் விரிவாக பின்னாடி ஒவ்வொன்றுடைய முக்கியத்துவத்தையும் தனித்தனியாக பார்க்கப் போகிறோம் இப்போ பார்த்தனு வரோம் இந்த பத்து நாளைக்கு ஆசஊச்சம்னு பேர் ஒரு ஜீவன் காலமானால் அந்த காலமான தினத்திலிருந்து ஆரம்பித்து பத்து நாளைக்கு ஆசஊச்சம்னு பேர் அதே கோத்திரத்தை உள்ளவாளுக்கு பேர் அந்த ஜீவன் என்ன கோத்திரமோ அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் சொந்தக்காரர்கள் அத்தனை பேருக்கும் ஞாத்திகள்னு பேர் அவர்களுக்கு பத்து நாளைக்கு ஆசௌச்சம் உண்டு ஆசவுச்சம்னு சொன்னால் அது ஒரு தனிப்பட்ட ஒரு மடி தனியாக இருக்கணும் அந்த சமயத்தில் சந்தியை ஸ்நானம் சந்தியை தவிர வேற எதுவும் செய்யப்படாது சந்திய உண்டு அப்போது ஸ்நானம் உண்டு சந்தியாவந்தனம் உண்டு அதை மாத்திரம் செய்யணும் பாக்கி நேரங்களில் வேறு எந்த காரியங்களையும் செய்யப்படாது ஆனால் பத்து நாளுங்கிறது ஒரு பெரிய டயம் அந்த டயத்தை வின் பண்ணப்படாதுங்கிறதுக்காகத்தான் முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால் அந்த பத்து நாளில் இந்த கருட புராணம் தெரிஞ்சவாளை சொல்ல சொல்லி கேட்கறது அப்படின்னு ஒரு வழக்கம் ஏன்னா அதனால் லாபம் ரொம்ப ஜாஸ்தி என்னென்னா இந்த கர்மாக்கள்லாம் எப்படி பண்ணணும் இந்த கர்மாக்கள்லாம் பண்ணுறதுனால அந்த ஜீவனுக்கு என்ன விதமான திருப்தி ஏற்படுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் சொல்கிறது கருட புராணம் அதை நாம் கேட்கறதுனாலே நமக்கு அந்த கர்மாவனுடைய முழு ஸ்வரூபமும் தெரியும் ஒன்று ரெண்டாவது முக்கியமான ஒரு லாபம் இருக்குது அதில் என்னென்னா ராமாயணத்துக்கு சொல்கிற பொழுது எத்த எத்தரை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் அப்படின்னு எங்கே ராமாயணம் பிரவச்சனம் நடக்கிறதோ அங்கே ஆஞ்சநேய சுவாமியை வந்து உக்காண்டிருக்காருங்க அந்த ராமாயணம் பிரவச்சனம் நடக்கிற இடத்துல ரெண்டு கையையும் சிரஸ் அஞ்சலி மாதாயா ரெண்டு கையையும் சிரஸுக்கு மேலே தூக்கி கூப்பிண்டு அந்த ராமாயணத்தை சிரவணம் ஏன்னா ராமனோடு கூடவே இருந்து அனுபவித்தவர் ஆஞ்சநேய சுவாமி அப்படி அந்த அனுபவத்தை திரும்பவும் திரும்பவும் நினச்சி பார்க்கிறார் அப்படி ராமாயணம் பிரவச்சனம் நடக்கிற இடத்துல வந்து உட்கார்ந்து அந்த ஆஞ்சநேய சுவாமி அந்த ராமாயணத்தை பூரா கேட்குறார் அப்படின்னு புராணம் நமக்கு காண்பிக்கிறது அதே போல தான் எங்கெல்லாம் மகாபாரதம் நடக்கிறதோ அங்கே மகாகணபதி வந்து உட்காண்டிருக்கார் அப்படின்னு புராணம் சொல்கிறது ஏன்னா வியாசாச்சாரியால் சொல்ல அந்த மகாபாரதத்தை எழுதினவர் மகாகணபதி கணபதி தான் எழுதினார் நாம் எழுதினதை சரியான முறையில் தான் இவன் சொல்கிறானா அப்படின்னு கேட்கறதுக்காக மகாகணபதி வந்து அங்கே உட்காந்து கேட்கிறார் மகாபாரதத்தை அப்படி அங்கே மகாகணபதி உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கிற ஞானத்தோடையே நாம் சொல்லணும் மகாபாரதத்தை கேட்கிறவாலும் அந்த ஒரு ஞானத்தோட மரியாதையோடு கேட்கணும் அதே எங்கெல்லாம் கருட புராணம் பிரவச்சனம் நடக்கிறதோ அங்கே இந்த அநாதையாக காலமானவர்கள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து உட்கார்ந்து கேட்குறா அப்படின்னு கருட புராணம் சொல்கிறது இந்த பிரேதங்கள்லாம் அநாதையாக காலமானவர்கள் அகால மரணத்தை அடைஞ்சவர்கள் அவர்களெல்லாம் அந்த கருட புராணத்தை கேட்டு சத்கதியை அடையிறான் அதை கேட்கணுங்கிறதுக்காக கூட்டம் கூட்டமாக வந்து அங்கே வந்து அதிர்ஷ்ய ரூபேன அங்கே இருப்பான் நம்ம கண்ணுக்கு தெரியாது அங்கே வந்து கூட்டங்கூட்டமாக நின்றுண்டு நாம் சொல்லக்கூடியதான கருட புராணத்தை கேட்கிறான்னு அத்தனை ஜீவன்களுக்கு நாம் ஒரு திருப்தியை ஏற்படுத்துகிறோம் அந்த கருட புராண சிரவணத்தினாலே அப்படி பெரிய பலன் கிடைக்கிறது நம்ம குடும்பத்திலேயே யாராவது அகால மரணம் அடைஞ்சிருந்தாலோ அல்லது ஒரு நல்ல கதியை அடையாமல் இருக்காலோ அவர்கள் அத்தனை பேருக்கும் நாம் நல்ல வழியை காட்டிடுறோம் இந்த ஒரு சின்ன காரியத்தினாலே அப்படி இந்த பத்து நாளைக்கு கருட புராணம் சொல்ல சொல்லி கேட்கறது அப்படின்னு வழக்கு அது அந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் இப்போ ராமாயணம் நடக்கிற இடத்துல ஆஞ்சநேய சுவாமி வந்து உட்காண்டிருக்கார் அப்படின்னா தெரியலையே நமக்கு அப்படின்னு நினைப்போம் அதிர்ஷ்ய ரூப்பேனா அங்கே வந்து உட்காந்துருக்கார் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் தெரியும் பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம்னா ஒரு இடத்துல ராமாயணம் பிரவச்சனம் நடக்கிறதுன்னா அங்கே கேட்குறவர்களை பார்த்தா தெரியும் ராமாயணம் ஆரம்பித்த உடனே பெருசாக கொட்டாவி தூக்கம் வரும் இடுப்பு வலிக்கும் எல்லோரும் மாத்தி மாற்றி சோம்பல் முறிச்சுட்டே இருப்பா எழுந்து நிற்பா உட்காருவா பார்க்கலாம் என்ன காரணம் அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமியினுடைய சேஷ்ட நீ இவ்வளவு சுலபமாக நீ இந்த ராமாயணத்தை அனுபவிச்சிட முடியுமா அப்படின்னு காண்பிக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி எல்லோரும் இடுப்பை பிடிச்சிப்பா எழுந்து நின்றுப்பா தூக்கம் வரும் அப்படியே லேசாக செவத்தில் சாஞ்சின்னு தூங்குறவாளியே பார்க்கலாம் நான் ராமாயணம் பிரவச்சனம் நடக்கிற இடத்துல என்ன காரணம்னா ஆஞ்சநேய சுவாமியினுடைய சேஷ்டை அதே போல தான் மகாபாரதம் சொல்கிற பொழுது பார்த்தால் தெரியும் அத்தனை பேரும் ஏதோ விளையாட்டுகள் பண்ணிகின்றே இருப்பான் விளையாடிண்டே இருப்பான் அது மகாகணபதியினுடைய சேஷ்டை அந்த பிரவச்சனம் பண்ணுறவரே கூட அப்படி மகாபாரதம் பிரவச்சனத்தை விட்டுட்டு சிரிப்பு கதைகள்லாம் நிறையா சொல்லுவார் அவரை தன்னை அறியாமல் சொல்லுவார் ஏன் அப்படின்னா அவ்வளோ சுலபமாக நீ மகாபாரதத்தை அனுபவிச்சுட முடியுமா அப்படின்னு அவனுடைய புத்தியை மாற்றிகிட்டே இருப்பார் பிள்ளையார் மகாகணபதி அதுபோல தான் இந்த கருட புராணம் நடக்கிற இடங்களில் இத்தனை ஜீவன்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கிறது அப்படிங்கிறதுனாலே அந்த பத்து நாளைக்கும் கருட புராணம் சொல்ல சொல்லி கேட்கறது அப்படின்னு ஒரு வழக்கம் கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம் அது அவைகள் காலப்போக்கில் ஏதோ விட்டு போயிட்டுதே தவிர கட்டாயம் செய்யணும் பத்து நாளைக்கும் சொல்ல சொல்லி கேட்கணும் அப்படி பத்து நாள் காரியம் முடிஞ்சு பதினோராவது நாள் அன்னைக்கு விஷோத்சர்ஜனம் அப்படின்னு ஒரு கடமை ரொம்ப முக்கியமான ஒரு அனுஷ்டானம் அது ஏகாதசாஹே பிரேதஸ்ய எஸ்யோசர்ஜேதனோ பிரேதத்துவம் சுஸ்திரம் தஸ்ய தத்தை ஸ்ராத்தசதை ரபி அப்படின்னு கருட புராணம் சொல்கிறது அந்த பதினோராவது நாள் அன்றைக்கி செய்ய வேண்டியதான அந்த வருஷோதர்ஜனத்தை யார் செய்யலையோ சரியான முறையில் செய்யலையோ அப்போது அந்த ஜீவனுக்கு அந்த பிரேத்தவம் அந்த பிரேத்த தேகமானது போகாது அந்த பிரேத்த சரீரங்கிறது ஒரு டெம்ப்ரரியாக எடுத்துண்ட ஒரு தேகம் அது அப்படிதானே நம்ம ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஊரில் ஒரு பஸ் ஏறி இன்னொரு ஊரில் போய் அந்த பஸ்ஸில் போய் இறங்கிடுவோம் அந்த பஸ்ஸு நமக்கு சொந்தமோ அப்படின்னா நமக்கு சொந்தம் இல்லை அதில் ஆறு மணி நாம் பிரயாணம் பண்ணியிருந்தாலும் கூட பஸ்ஸு நமக்கு சொந்தமாகாது ஊர் வந்த உடனே இறங்கிடும் நம்ம விட்டு இறங்காமல் பஸ்ஸிலேயே இருந்தால் அப்போது நாம் கிளம்பின காரியம் முடியாமல் போயிடும் அது தான் இந்த பிரேத்த சரீரமுங்கிறது அடுத்த லோக்கத்தை அடையிறதுக்கான ஒரு வழியை கொடுக்கறது இந்த பிரேத்த அந்த பிரேத்த விடாமல் போயிடும் ஜீவனுக்கு இந்த விஷோத்சர்ஜனம் சரியான முறையில் செய்யலைன்னு அதை அதை சரியான முறையில் செய்யாமல் பிரேத்தத்துவம் சுஸ்திரம் தஸ்யா தத்தைகி ஸ்ராத்தசதை அந்த விஷோத்சர்ஜனத்தை செய்யாமல் நீ நூறு ஸ்ராத்தத்தை செய்தாலும் கூட அந்த பிரேத்தத்துவங்கிறது போகாது அக்புஷோர் கிருத்தம் வை பிண்டபாத்தனம் நஷலம் சகலம் வித்தியாத் பிரமீதாய நேத் வுஷோத்ஸர் நானிய கிச்சிதஸ்தி மஹீத்தலே வுஷோத்சர்ஜனத்துக்கு சமமான கர்மா விரஷோசர்ஜனந்தான் இன்னொரு கர்மாவை சொல்ல முடியாது ஆகையினாலே இந்த வருஷோற்சர்ஜனத்தை சரியான முறையில் இந்த பதினோராவது நாளன்னைக்கு செய்துடனும் அந்த விஷோத்சர்ஜனத்துக்கு என்ன பலம் அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்